வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அமைக்கியிருத்தனா கையில் இருக்கும் ஒரு பறவை காட்டில் இருக்கும் இரு பறவைக்கு சமம் ஆம் கையில் இருக்கும் ஒரு பறவை காட்டில் இருக்கும் இரு பறவைக்கு சமம் என்கிறார் சன்றி வணக்கம்